வணக்கம் நித்தம் ஒருமுத்து இன்று அவர்கள் எழுதியுள்ள இயந்திர அமைப்பில் நாட்டம் கொண்டவர் இவரின் தந்தை பண்ணை இயந்திரங்கள் செய்யும் பட்டறை ஒன்று வைத்திருந்தார் ஹவுசிங் லட்சியம் ரயில் வண்டியை உடனே நிறுத்தும் பிரேக் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் இதற்காக பற்பல உபாயங்களை வகுத்தார் ஆனாலும் இந்த முயற்சிகள் எல்லாம் முடிந்தன பீட்ஸ்பர்க் நகரில் ஒரு இயந்திர தொழிற்சாலையில் தொடர்ந்து சோதனை செய்து பார்த்தார் இரண்டு ஆண்டு காலமாக லட்சியத்துடன் சோதனையை செய்து கொண்டே இருந்தார் அதன் பிரேக்கை கண்டுபிடித்த போது அவனுடைய வயது இருபத்தி ஐந்து ரயில்வே கம்பெனியை நடத்திக் கொண்டிருந்தவரிடம் பிரேக் கருவியை பற்றி விலக்கிச் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த பெரியவர் ஓடுகின்ற ரயிலை காற்றைக் கொண்டு நிறுத்திவிடலாம் என்கிறீர்களார் உடைய பைத்தியகார யோசனையை கேட்க நேரமில்லை இல்லை என்று கூறிவிட்டார் பேச்சை கேட்டு பிரேக்கை பெற்று விளக்கினார் பயன்படுத்தப்பட்டது இறுதியில் உலகம் முழுவதும் இவரின் காற்று பிரேக்கை பொருத்தப்பட்டது முயற்சிதான் உலகம் முழுவதும் பரவியது துன்பங்களுடன் போராட போராடத்தான் மன உறுதி பெறும் இடரும் இன்னலும் தான்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 ஓரிடத்தில் உள்ளவர் மற்றொரு இடத்தில் உள்ளவருக்கு செய்தியை அனுப்ப முடியும் என்று நம்பினார் தொலைவில் உள்ளவர்களுக்கும் செய்தி அனுப்ப முடியும் என்ற உறுதி இவருக்கு ஏற்பட்டது கொண்டு செயல்பட ஆரம்பித்தார் இந்த கருத்தை விடாமல் பிடித்துக் கொண்டார் எதிர்காலத்தை பற்றிய தன்னுடைய இனிய கனவுகளை களைந்தார் வலிய வரையிற செல்வத்தையும் புகழையும் மறந்தார் ஓவியத்தை விட்டுவிட்டு வறுமையும் இன்னலும் நிறைந்த வாழ்க்கையை மேற்கொண்டார் பௌதிகம் கற்க தொடங்கினார்